கலைமதி துன்றும் சடை முடி குன்றிலொன்றே படரும் பரிமள பச்சே கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இவை போதிருப்பார் பின்னும் இதுவரோ உடரும் குழுவும் புருதியும் தோயும் புறம்பயிலே